الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين تبوؤوا الدار والايمان من قبلهم يحبون من هاجر اليهم ولا يجدون في صدورهم حاجه مما اوتوا ويؤثرون على انفسهم ولو كان بهم خصاصا وَنَيُّوقَشُ حَنَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ صدق الله العظيم عن انس بن مالك رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يحب لي اخيه ما يحب لنفسه او كما قال صلى الله عليه وسلم أفضل <سؤال> عليكم الله سبحانه وتعالى أرونك يوريتواهم صلاة و سلام إذنبي محمد صلى الله عليه وسلم أورك الميدم أننا نوالكي ولمرأيكالي أنوانواء عددت نردند أولفتلي الله ودي أرضاوي تردتي أي سندوستي أدينده وندا صحاباكل تابعونجل تباو تابعينجل موسلمجل مومينجل أورك الميدم ஜமாவுடைய கடுமை நிறைவேற்றுவதற்காக அன்றுிய சகோதர்களே அனுபவத்தவைது வாழ்க்கையில் அழுத்த நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய ஹராம்களை அல்லாவிருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் அவ்வாறு நல்லே உலகத்தில் இரண்டு நபர்களுக்கு இடையில் இருக்கலாம் இரண்டு குடும்பங்களுக்கு இடையில் இருக்கலாம் இரண்டு இருக்கலாம் இரண்டு நாடுகளுக்கிடையில் இருக்கலாம் வருவதற்கு பிரதானமான ஒரு தன்மை காரணமாக இருக்கிறது பிரச்சினைகளுடைய அடிப்படை வேர் ஒரு தன்மை மனிதனிடம் மிகைத்திருப்பது ஒரு தன்மை இல்லாமல் இருப்பது இரண்டு தன்மைகள் ஒன்று நெருப்பு போன்றது இன்னும் ஒன்று தண்ணீர் போன்றது நெருப்பு கூடினால் நீர் வற்றிவிடும் தண்ணீர் வற்றிவிடும் நெருப்புடைய சக்தியை விட பவரை விட தண்ணீர் கூடினால் நெருப்பு அடைந்துவிடும் கண்ணியமானவர்களே தண்ணீர் போன்ற நீர் போன்ற தன்மை என்ன நெருப்பு போன்ற தன்மை என்ன என்பதுதான் என்னுடைய பிரதானமான தலைப்பு நெருப்பு போன்றது அது அது அரபியிலே அனானியத் என்பார்கள் தமிழிலே சுயநலம் என்பார்கள் ஆங்கிலத்திலே செல்பிஷ்ண்கள் பெரேத்தனம் என்பார்கள் கண்ணியமானவர்களே இது நெருப்பு போன்ற தன்மை தண்ணீர் போன்றது என்ன அது அரபியில பல வார்த்தைகள் என்னோமியா முத்தலக்காக ஆம்மாக மக்கள் எல்லோருக்கும் பொதுப்படையாக சிந்திக்கின்ற பண்பு அதுக்கு ஜூத் என்பார்கள் அதுக்கு சகா என்பார்கள் அதுக்கு சாத்து நஷ்ட என்பார்கள் விசால மனப்பான்மை தூர எல்லோரையும் பற்றி சிந்திக்கின்ற பொதுத்தன்மை பொது நலம் இந்த செல்பிஷ் தான் பிரச்சினைக்கும் காரணம் ஒவ்வொரு தலைப்பில் யார் இந்த துறையிலே ஈடுபட்டார்கள் அவர்களுடைய முடிவு என்னவானது பொதுநலத்தில் யார் சிறந்து விளங்கினார்கள் அவர்களுடைய முடிவு என்னவானது என்பதை நான் ஒவ்வொரு நண்பராக உங்களுக்கு முன்னால் முன்வைக்க இருக்கிறேன் ஆரம்பத்தில் ஒரு குரான் வசனத்தை ஓதினேன் கபெருகி அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஏற்கனவே இருந்தவர்கள் ஈமானை கொண்டவர்கள் இளைஞன் ம்ிஜரட் செய்து வருகின்ற மக்கா வாசிகளை நேசிக்கிறார்கள் கொலாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களில் தனக்கு மாத்திரம்தான் அதனுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் கிடையாது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துணியாவுடைய வசதி வாய்ப்புகளில் எனக்கு மாத்திரம் எனது குடும்பத்துக்கு மாத்திரம் என்னுடைய தேவைக்கு மாத்திரம் என்ற அந்த தேவையை மாத்திரம் பார்க்கின்ற பண்பு அவர்களிடம் கிடையாது தங்களுக்கு பல தேவைகள் இருந்தும் அவர்கள் பிறருடைய தேவைகளை முற்படுத்துகிறார்கள் தன்னுடைய தேவையை விட பிறருடைய தேவையை முற்படுத்துகிறார்கள் வளவுக்கான பெண் ஹசா ஹசா தனக்கு பஞ்சம் பட்டினி பசி வறுமை இருந்தும் கூட கஞ்சத்தனம் இந்த சுயநலம் தனக்கு மாத்திரம் என்ற ஆசையை விட்டும் யார் பாதுகாக்கப்படுவாரோ அவர்கள் தன் வெற்றியாளர்கள் இந்த ஆய் எப்பொழுது இறங்கியது யாருடைய விடயத்தில் இறங்கியது ஏன் இறங்கியது நதியுடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வருகிறார் அந்த விருந்தாளிக்கு உணவு அளிக்க வேண்டும் யார் தயார் நான் தயார் அபுதா அந்த விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு இரவு சாப்பாடு மனைவி உமதார் அலி அல்லா கேட்கிறார்கள் என்ன உணவு இருக்கிறது நதியுடைய விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னார்கள் எங்களுக்கு இருக்கின்ற உணவை போக எங்களுக்கு கிடையாது பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்கு தீட்டுவதற்குரிய உணவு தான் இருக்கிறது குழந்தைகளுடைய உணவு அப்படியா இந்த குழந்தைகளை சமாளித்து தூங்க போட்டுவிடு அந்த உணவை விருந்தாளிக்காக வைப்போம் இரவு நேரம் நீ லாம்பை அந்த லேம்ப அந்த விளக்கை சரி செய்வது அந்த விளக்கை நீ அனைத்து விடு நூற்று விடு இருளிலே அந்த விருந்தாளி முழு சாப்பாட்டையும் நானு சாப்பிடுவது போன்று சமீபை செய்கிறேன் நான் சாப்பிடுவது போன்று நடிக்கிறேன் எல்லா உணவுகளையும் அந்த விருந்தாளி சாப்பிடட்டும் என்று சொல்லி இருட்டில் யாருக்கும் தெரியாது என்ன கொடுத்தார்கள் நபிக்கும் தெரியாது அந்த உணவை கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே அந்த விருந்தாளி முழு உணவையும் சாப்பிட்டு முடிக்கிறார் அவருக்கு தெரியாது இந்த உணவு மாத்திரம் தான் இருக்கிறது என்று இருட்டாக இருந்தது அவர் சாப்பிட்டு விட்டார் சென்று விட்டார் காலையிலே அபுத்தர அடியில் மஸ்திரிக்கு வரும் பொழுது யார சூரிய அபுத்தர்தா நேற்று உங்களுடைய விருந்தாளியோடு எப்படி நடந்து கொண்டீர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டோம் குழந்தைகளுடைய உணவு தான் இருந்தது குழந்தைகளை பசையோடு சமாளித்து தூங்க போட்டோம் விருந்தாளியை கவனித்தோம் ஏன் தெரியுமா நான் கேட்டேன் நீங்கள் இரவு இருட்டில் கொடுக்கிறீர்கள் விருந்து அதை பார்த்து அல்லா சந்தோஷப்பட்டு உங்களை புகழ்ந்து கொரானாயத்தை இறக்கியிருக்கிறான் கண்ணி மாணவர்களே அந்த ஆயத்து தான் இது எல்லோருக்கும் இந்த ஆயத்து கொடுத்தார்கள் என்றால் இவர்களுடைய மற்றவர்களுடைய பசியை தன்னுடைய பசியை விட முற்படுத்துவது இதுதான் சுயநலம் அற்ற பண்பு கொடுத்த சாப்பாடு சாதாரணம் ஆனால் குரான் முழு உலகத்திலும் போதப்படுகின்ற குரானில் அவர்களுடைய குடும்பம் புகழப்பட்டிருக்கிறது முன்வைத்தேன் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் ஈமான் தாரி ஆக முடியாது தனக்கு எதை விரும்புகிறாரோ தனக்கு என்னென்ன விடயங்கள் நடப்பது விருப்பமோ அதே விடயங்கள் மற்றவருக்கும் நடக்க வேண்டும் என்று விரும்பாதவரை இன்று நம்முடைய நிலைமை தலைகீழாக இருக்கும் சிலருடைய தனக்கு வரக்கூடாது என்று விரும்புகின்ற அனைத்தும் மற்றவர்களுக்கு நடக்க வேண்டும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒன்றுமே பிறருக்கு கிடைக்க கூடாது என்றால் என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதிலை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் மாணவர்களே நேரம் இடம் கொடுப்பதற்கு இணைய அமைய ஒரு தலைப்பில் யார் ஸ்ரீநலவாதி அதே தலைப்பில் யார் பொதுநலவாதி பொதுநலவாதியுடைய முடிவு என்னநலவாதியுடைய முடிவு என்ன என்பதை நான் விடயத்தை சுருக்கமாக சொல்லி நான் உடைய பிரசங்கத்தை தொடர ஆரம்பிக்கிறேன் நம்பர் ஒன் பிளேஸ் ஹை டிகிரி முடித்தவர் முடித்தவர் யார் எல்லோருடம் ஒரு கேள்வி கேட்டால் உள்ளத்தில் ஒவ்வொரு பெயர்கள் ஓடும் நாம் அங்கு போ தேவையில்லை நமது ஓடுகின்ற அந்த அவருடைய துறை ஸ்டேட்டஸ் செல்பிஷ் தன்மானம் தன்னுடைய மரியாதை தன்னுடைய பதவி தன்னுடைய அங்கத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு எதையும் செய்ய தயார் எதையும் பேசத் தயார் அதற்கு அல்லாவுடனே ஆஜீவு கொண்ட தயார் அல்லாவுக்கு அல்லாவுக்கு மல்லிமொழி மலாய்க்கா மலக்குமாரின் ஆசான் மலக்குமாருடைய தேச்சர் எவ்வளவு அந்த பாவம் செய்யாத மடக்குமாருடைய ஆசான் என்ன நடந்தது சுருக்கமாக முன்வைக்கிறேன் விடயத்தை முன்வைக்கிறேன் அவர்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி நான் எதையும் செய்வேன் என்று சொன்னியிருந்தால் நீங்கள் ஒரு இபிலிசாக இருக்கிறீர்கள் அன்பு ககோரே பயங்கரமாக அமையும் அவருடைய மிக டேஞ்சர் நெருப்பு அது இபிலேசுடைய படைப்பின் அடிப்படையில் உள்ளது மண்ணால் படைத்த ஆதமனேஸ்வராத்தை அப்படி எல்லாம் முன்னால் நிறுத்தி மழக்குமார்களுக்கும் அவர்களுடைய மாண்பு மிகு ஆசானவர்களுக்கும் அடிப்படை இவரு அந்த நான் அநானியர் நான் யார் இந்த கலரப் பண்ணுகின்ற எந்த இடத்தில் கலரப் பண்ணி பேசுவோமோ கணக்கணத்தோடு பேசுவோமோ கையை உயர்த்தி எல்லாமே என்னுடைய கையில் என்று பேசுவோமோ என்னை விட்டால் என்று பேசுவோமோ நாம் இபிலிஸ் போன்று பேசுகிறோம் நம்முடைய முடிவு இபிலிசை போன்று அமையும் என்ன நடந்தது என்று சொல்ல வருகிறேன் தலை குனிய வேண்டும் கஷகத்தில் ஸ்டூடென்ட் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள் தலை சாய்த்தார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அல்லா சொன்னால் நான் செய்வேன் என்ை என்னையும் நான் பார்க்க மாட்டேன் நான் பார்ப்பேன் அல்லாவுடைய கட்டளையை கலை காய்த்தார்கள் இல்ல இபிலி இபிலிசை தவிர இபிலிசு மொழி செது பொம்பு நான் யார் எனக்கு தெரியும் நான் பிரைம் மினிஸ்டரோடு முன்னெடுத்தால் பேசுவேன் எனக்கு தெரியும் என்று ஒரு வகையான முடியாது அப்பா அப்பா என்ன தெரியுமா அபா என்றால் பிளகை கொள்ளுங்கள் அரபு வார்த்தையை விளங்கப்படுத்த வேண்டும் ஒருவருக்கு செய்ய முடியுமான ஒன்றை சொல்லி அவர் நான் செய்ய மாட்டேன் என்பதற்கு அரபில் சொல்வது அபா அவருக்கு முடியும் ஐந்து வயது பிள்ளையை கூப்பிட்டு ஐம்பது கிலோ மூடையை தூக்கு என்றால் அந்த பிள்ளை வாப்பா எனக்கு ஏழா வாப்பா என்று சொல்வது அபா அல்ல அவர் உண்மையிலே ஏழாது நூறு கிலோ தூக்க முடியுமான ஒருவனுக்கு ஐம்பது கிலோவை தூங்கு என்று கொடுக்கும் பொழுது என தலைக்கணத்தோடு ஏறாது என்கிறார் அந்த வார்த்தையை பாக்கிறான் அப்பா திமுருத்தனத்தில் ஏறாது என்று சொன்னா என்ன நடந்தது சுருக்கமா நிகழ்வை அதே முடிந்துவிடும் நேரம் முடிந்துவிடும் சுருக்கம் என்ன செல்பிஷ் ஸ்டேட்டஸ் செல்பிஷ் இந்த மாலிமுல் மலாய்க்கா என்ற ஸ்டேட்டஸ் இதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்னை படைக்கப்பட்ட படைப்பின் அடிப்படை நெருப்பு நெருப்பு எப்படி மண்ணுக்கு செகண்ட் ஆகுது நான் தெரியாது என்னை விட்டால் ஆள் எந்த எவருக்கும் இந்த கமையில என்னை விட முன்னேற முடியாது என்ற ஒரு தன்மை இருந்தால் நான் ஒரு இப்ப நான் ஒரு இப்ப யாரும் வந்தாலும் முன்னேறலாம் யாரும் நல்ல துறையில முன்னெடுக்கலாம் எல்லாவற்றையும் செய்யலாம் நான் என்னுடைய பாட்டு என்னுடைய வேலை செய்வேன் அவர் அவருடைய செய்யட்டும் என்று விட்டு கொடுத்தால் அவர் என்ன நடந்தது நான் தான் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் சிறந்தவன் அல்லாவுக்கு எவிடன்ஸ் காட்டுக்கலாம் படைத்த அல்வாவுக்கு என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் மின்றி ஆகமை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்னை நெருப்பால் படைத்து எப்படி என்னை மண்ணிட்டு தலை குடியேற்று அல்லாவோடு அல்லாவுக்கு அல்லாவுக்கு என்னது நினைத்ததை நினைத்தபடி நீட்டினால் எப்படி இருக்கும் நம்முடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளே நாமே புருட் சொட்ட கொடுத்த கத்தியை கண்டு விட்டு நமக்கே கத்தி நீட்டினால் அவரை செலவு படுத்தி வெளியே கொண்டு போவோமா முசாஃபா செய்து வெளியே அனுப்புவோமா மீண்டும் பாருங்கள் சொல்லி அனுப்புவோமா முடியுமானால் தள்ளிவிடுவோம் நீ விரட்டப்பட்டவன் அவருடைய போகும் பொழுது கூட ஒரு முஸ்லீம் அல்லாபின் என்று துவாவை ஓடிவிட்டு சென்றார் குறைந்தபட்சா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றால் தொழிலத்திலும் அவருக்கு தங்க முடியாத அளவு அவரை இல்லாமல் ஆகிவிட்டாலும் சுயநலவாதி ஊரிலே கமையிலே உலகத்திலே அட்ரஸ் இல்லாமல் ஆகுவான் என்பதற்கு சிறந்த ஒரு விதம் ஒரு சான்று சரி ஆன மணி சில மாவாலி தளத்தையும் ஒரு அவனுடைய உசராட்டத்தினால் அல்லா வெளியாற்றினார் நான் சொன்னவார் ஜெய் வித்தியாசம் கண்ணியமான ஒரு விருந்தாளியை நாம் வீட்டுக்கு மீண்டும் வாருங்கள் என்று அவரை படியால் இறக்கி அல்லது வாசலால் இறக்கி வாகனத்தில் ஏற்றி கதவை கேட்டு திறந்து விட்டு அவரை வேண்டுமென்றால் முடியுமானால் அவரை கொண்டு போய் ட்ரப் பண்ணி விட்டு மீண்டும் வாருங்கள் கட்டாயம் வர வேண்டும் நீங்கள் அடிக்கடி வர வேண்டும் என்றால் போய் வாருங்கள் என்ற வார்த்தையை பாவிட்டோம் இகுபிச்சுப்பும் வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் கண்ணியமாக இறங்கி வெளியே செல்லுங்கள் அப்படி ஆளுமலை சரஹால வந்த கண்ணியமாக வெளியே அறிந்தான் இவனை விரட்டிவிட்டார் கண்ணியமானவர்கள் அடுத்தது இந்த துறையிலே நபியவர்கள் மேற்கொண்டவர்கள் இருக்கவில்லை சொல்வார்கள் என்னை நீங்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் ஈசாலை தெய்வமாக அம்மாவுடைய ஒரு அசிஸ்டன்டாக அம்மாவுடைய பிள்ளையாக அந்த அளவு உயர்த்தினார்கள் அவர்கள் தவறு செய்தார்கள் மடத்தலுத்தால் செய்தார்கள் என்னுடைய நீங்கள் அளவுக்கதிகமாக என்னை பேச வேண்டாம் பேசுவது நமக்கு விருப்பம் அதுக்கு என்பார்கள் அதுக்கு பணம் கொடுத்து ஆள் வைத்திருக்கிறோம் ஏதாவது சம்திங் கொடுத்து ஆள் வைத்திருக்கிறோம் அதுக்கு ஏதாவது ஆள் வைத்திருக்கிறோம் நான் சபைக்கு வரும் நம்மை பற்றி பீச என்னை நீங்கள் அளவுக்கு அதிகம் தீர்க்க வேண்டாம் நபியுடைய அடிமை அல்வாவுடைய சிரியாவில் தேசத்தில் எல்லாரும் வெயிலிக்க குடைபிடி அகல்படை புடவை பிடிக்கிறார்கள் சிறு வயதிலே வெயில் படாமல் மேகம் நிழல் படுத்த நபி சிறு வயதிலே உள்ளம் தங்கம் தண்ணீரால் கழுகப்பட்ட நபி கனிமணலை கவி முதலாவது எழும்புகின்ற நபி லிவாவுடி என்று சொல்லக்கூடிய நபிமார்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கின்ற கொடியை தூக்கிச் செல்கின்ற நபி முதலாவது கதவை தட்டுகின்ற நபி கனிமணல் இப்படிப்பட்ட அந்தஸ்துக்களை நபியிடம் அல்லா வைக்கும் வலா பகர் எனக்கு பெருமை கிடையாது பெரிய நினைப்பு என்னிடம் இல்லை இது நபியுடைய உதாரணம் இது ஒன்று போதும் தலைப்பில் பழைய இருக்கின்றன பலரை சொன்னால் நேரம் கொடுக்காது அடுத்த செல்பிஷ் இதுவரை பேசியது பொதுநலம் பொதுப்படை நபி உதாரணம் இரண்டாவது பொலிடிக்கல் செல்பிஷ் இந்த தலைப்பு இருந்தால் நீங்கள் அழிந்து நாசமாக என்பதற்கு தலைப்பு யார் இதில் ஹீரோ சீனியர் ஜூனியர்களும் இருக்கிறார்கள் அடங்கும் கண்ணியமானவர்களே இதற்கு நாம் யாரை மூன்று துறை பவர் ஒரு நாடு ஒரு நாட்டுக்குள் ஒரு மாகாணம் ஒரு பிரதேசம் என்று நான் பிரிக்கலாம் வல்லரசு யார் நும்ரோப்பவர் நிறைவேற்ற அதிகாரம் வல்லரசு முழு உலகத்தையும் நான் நினைத்தால் வேண்டிய நாட்டில் வேண்டிய நபரை கொள்வேன் பலஸ்தீனில் ஈராக்கில் லிபியாவில் சிரியாவில் செக்னியாவில் சூடானில் சோமாலியாவில் மியன்மாரில் ஏன் ஸ்ரீலங்காவிலும் அதுபோன்ற குழப்பத்துக்காக நான் முயற்சிப்பேன் கண்ணியமானவர்களே ஆட்டிப்படைத்தான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய நேரம் அவர் அவர் வல்லரசன் உலகத்துடைய அரசன் நான்கு பேராக செய்தார்கள் இவர்கள் நபி ரசோல் துல்கர் சூரதிற்காக பகுதியில் அவருடைய நிகழ்வார்கிறது வெள்ளிக்கிழமை சூரா சுலை அலிசலாமும் துல்கானன் எப்படி இருந்தார்கள் நும்ருதும் எப்படி இருந்தார்கள் நிகழ்வுதரையும் சுருக்கமாக முன் ரைஸ் ஹியூமன் ரைட்ஸ்ல எந்தளவு கை வைத்தார் என்றால் ஒருவர் மனைவியோடு போகின்ற பொழுது ஒரு மனைவியை படித்து கணவர்களிடம் யார் என்னுடைய மனைவி அங்க மனைவி அங்க பெண் இவருக்கு தேவைப்பட்டால் கணவர் மனைவியை அனுப்ப வேண்டும் அங்க ஜனாதிபதியுடைய அங்க அரசருடைய அந்த மன்னருடைய அறைக்கு எதற்கு ஏன் என்று தெரியும் மேலோட்டமாக தெளிவாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட மனித உரிமை மீறல் இவன் டிரைஸ் என்னுடைய கையில் நான் செய்கின்ற அநியாயங்களை அவர்கள் தட்டி முடியாது நான் குழந்தையையும் கொள்வேன் பெண்களையும் கொள்வேன் நோயாளிகளையும் கொள்வேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கும் பம் போடுவேன் நான் மஸ்திரிக்கும் பம் போடுவேன் நான் தொழுங்கொழுதும் தேவைப்பட்டால் சூர் பண்ணுவேன் என்னை கேட்க யாரும் இல்லை என்ற ஒரு வகையான திருமணத்தனமான ஆட்டம் கண்ணியமான நடந்தது சட்டம் பொம்மை கொண்டாசை வைத்தளித்தானா சூசைட் தற்கொலை தாக்குதலை கொண்டா கேவலம் அல்ல அளிப்படைக்கு கண்ணியமானவர்களை ஆட்டிப்படைத்தனும் ரூ அல்ல அழிப்பதைக்கு தேர்ந்தெடுத்தது மூன்றடி கங்கால் பறந்தால் தன்னிச்சே விளங்காத ஒரு நொண்டி கொசு மூக்கால் சென்றது மூளையை சென்றடைந்தது வருத்தம் தாங்க முடியவில்லை உலகத்திலும் நடிசிங் பீல்டிலே உள்ள அதே மெடிக்கல் பீல்டிலே உள்ள எல்லா ப்ரொபசர்மார்களும் எல்லா விதமான என்ன ஹை டிகிரி முடித்த டாக்டர்ஸ் மார்களும் ட்ரீட்மெண்ட் செய்தார்கள் சக்சஸ்ஃபுல் கிடையாது வல்லரச வல்லரசபே டர் சொன்னார் வருத்தம் நிற்பதற்கு ஒரே ஒரு வழி அவருக்கு தலையிலே செருப்பால் அடிப்பது என்ன இல்லீகலாக அன்பிசியலாக உத்தியோகபூர்வம் சட்டத்திற்கு முரணாக மக்களை அனுகாயம் செய்தான் லீகலாக ஒபிசியலாக செருப்படி கொடுத்தவர்கள் அவரை அவர் அவரை கண்டால் நடுங்கியவர்கள் அவரிடம் போய் பிச்சல் கேட்டவர்கள் என்னைக்கும் அரசருக்கு தலையிலே ஒரு கொசை ட்ரில் பண்ணி அந்த வருத்தத்தை இல்லாமல் வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வருவது அவருக்கு ரிலாக்ஸ் நான் சொல்வதால் நீங்கள் உலகத்தை மாட்டி படைத்த முஸ்லிம்களை அநியாயம் செய்த பெட்ரோல்களை மூட்டுவிட்டு நீ சண்டை பெற்றோலையும் சங்கத்தையும் சுரண்டிய ஒரு வல்லரசு நாட்டு ஆட்சியாளர் பெரும்பாலும் சட்டமடைந்து விட்டான் அவன் மீடியாக்காரர்களுக்கு மத்தியில் பேசிக் ஒரு ஈமானிய உணர்வுள்ள அவருடைய ஆத்திரத்தை கவலையை அவர் முன்வைத்தார் அவருடைய உரிமை நமதை போட்டி புகழ்ந்து பேசவில்லை நான் சொல்ல வருகின்ற பொயின் அடிப்பதை அல்ல அடிக்க வைத்தது மீடியா பிரஸ் மீட்டின் நிலை வைத்து ஒரு மீடியாக்காரர் அடித்த வீடியோ இன்று வரைக்கும் யூடியூபில் இருக்கலாம் குட்டி நும்புரோது என்ன செருப்படியோ ஜூனியருக்கும் செருப்படி இன்னும் நமது ஒரு பக்கத்து நாட்டில் முஸ்லிம் தான் அநியாயம் செய்தார் தாக்கினான் உளமாக்களை தாக்கினான் இஸ்லாத்துக்கு மாற்றமா அவனுடைய கோசை பாதுகாப்பதற்காக ஒரு முஸ்லீம் என்று கூட செய்திருக்கலாம் அவனுக்கும் ஒரு ல செருப்பால் அடித்த ஒரு ஹிஸ்டரி அவனுடைய பதிவாகி இருக்கிற போன்றால் செருப்படி படும் பப்ளிகில் அப்படியே செத்துமடைந்தான் நும்ரூ மறுமுனையில் சுலை மாலை சலாம் எவ்வளவு சொத்து காற்று பேத்தால் கொண்டு போகும் காற்றில் பயணம் கண்டுபிடிக்கப்படும் முன்னர் ஒரு மாதிரி மாதப்பிரையான தூரம் ஒரே நாளில் இரண்டு மாதங்கள் செய்கின்ற பிரயாணத்தை காற்றிலே அல்லாஹ் செய்ய வைத்தான் அவருடைய தந்தை தாவூதனித்திரி மாவு ரொட்டி சுடுவதற்கு நாம் மாவை செய்வது போன்று இரும்பை மாவுண்டதாக்கி கொடுத்தயம் செய்வார்ந்த சு அவர்கள் நினைத்தையும் செய்வேன் நான் நினைத்தபடி அணியாயம் செய்வேன் நான் நினைத்த நாட்டை கீழே வைப்பேன் நினைத்த எனக்கு வாய்ப்பிடித்தால் அந்த நாட்டுக்கு என்னக்கு எதிராக பேசினால் அவரை கொள்வேன் எனக்கு எதிராக பேசினால் அந்த ஊரை அளிப்பேன் முஸ்லிம் என்றார் அவர்களுக்கு நான் அநியாயம் செய்வேன் என்று ஆட்டி படைக்காமல் என்ன சொன்னார்கள் வார்த்தை அருள் பெருபை பாக்கியம் இன்னொரு கருத்துமா அல்லா கந்த ஒரு சாதாரணமாக கருதப்படும் பொருள் அல்லவுடைய பார்வையில் ஹாதாமின் அந்தஸ்தை அடைந்தார்கள் மக்களுக்கு செய்கின்ற எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சூரது காவல் ஆதாரம் வருகிறது உலகத்தையும் சுற்றி வந்தார்கள் சூர நோக்கு விசார மனப்பான்மை உள்ள தன்னுடைய ஸ்டேட்டஸையும் மரியாதையும் தன்னுடைய அரசாங்க கௌரவத்தையும் பட்டத்தையும் பதவியை பாதுகாக்காமல் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று சேவை செய்தவர்கள் ஒரு இடத்தில் மக்கள் முறையிட்டார்கள் குழப்பம் செய்கிறார்கள் அநியாயம் செய்கிறார்கள் எங்களுக்கு எதிராக அவர்களுக்கு எங்களுக்கும் இடையிலே சத்தா சுருக்கமாக கவனியுங்கள் மக்கள் முன்வைத்தார்கள் அப்பீல் பண்ணினார்கள் என்ன நீங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு சாதாரணமான ஒரு சுவரை ஒரு தாப்பையை கட்ட வேண்டும் ஒரு மதிலை கட்ட வேண்டும் சத்தென்ற வார்த்தையை பாவித்தார்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஏதாவது சம்திங் தருகிறோம் உங்களுக்கு கொடுப்பனவு தருகிறோம் ஏதாவது பணம் தருகிறோம் ஏதாவது சம்பளம் தருகிறோம் மக்களுக்கு சேவை கண்டு பணங்களிலே சுரண்டுகின்றவர்கள் ப்ரொஜெக்ட் கே ஹவுஸ் கே சென்டரம்காகலே தன்னுடைய ஃபேமிலி டெவலப்மெண்டிலும் தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்டிலும் தன்னுடைய வெளிநாட்டிலே இருக்கின்ற गेस्ट ஹவுஸ்களுக்கும் தன்னுடைய உனகத்தில் இருக்கின்ற அந்த காணி பூமியில எஃபிள் தோட்டத்துக்கும் செராச்சாய் தோட்டத்துக்கும் டெவலப்மெண்ட் செய்கின்றவர்கள் இந்த நிகழ்வை காண அழைக்கின்றோம். என்னியமானர்களே துல்கனைஸ்ர மினதிரி பேசினார்கள். காலமமக்கன்னி في خيرٌ فاعيلوني بقوة اجعل بينكم وبين امر دمى எனக்கு அல்லா தந்தது அல்லா தந்திருக்கின்ற ஆட்சி அதிகாரம் பணம் நீங்கள் சொல்கின்ற அங்க சந்திங்கை விட அந்த சம்பளத்தை விட அந்த ஊதியத்தை விட சிறந்தது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் தேவையில்லை எனக்கு நீங்கள் உங்களுடைய பொடியால் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுடைய பொடியால் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணினால் போதும் நீங்கள் கேட்டது சத்து சாதாரணமான ஒரு மதில் நான் உங்களுக்கு கட்டித்தரப்போவது ரதும் மக்கள் கேட்பதையே கொடுக்காத காலம் மக்கள் கேட்பதை விட தரம் குறைத்து கொடுக்கின்ற காலம் தற்காலிகமாக டெம்பரரியாக பல் நிறைப்பது போன்றுதான் நம்முடைய சேவைகள் அடுத்த எலக்ஷன் வர முன்னாள் நிறைந்த பல் ஓட்டை ஆகிவிடும் பாதை ஓட்டை ஆகிவிடும் கான் நிறைந்துவிடும் லைன் பிளாக் ஆகிவிடும் அடுத்த எலக்ஷன் கிட்ட ஆகும் பொழுது அந்த சேவையை செய்து ஒரு எக்ஷன் காட்டி ஒரு நடித்து ஓட்டெடுக்க வேண்டும் ஏன் நான் கட்டுகின்ற ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமாகவும் வரமுடிய அளவுகமாகவும்ை கட்டித்தரப்போ வேண்டாம் கட்டிக் கொடுத்தார்கள் அந்த மதில் தான் இன்று வரைக்கும் யாஜூ மாஜூஜுக்கு எதிராக மக்களை விட்டும் பண்ணுகின்ற ஒரு தடை தடைச்சுவராக அமைந்திருக்கிறது அது வரலாற்றின்படி மறைக்கப்பட்டிருக்கிறது கண்ணி சேவை அடுத்த எல்லோருக்கும் தேவையானது எக்கனாமிக்கல் செல்வி பொருளாதார அரங்கேறம் கடுமையான ஏறிட்டும் பார்க்காத தன்மை நோயாளிகளை எட்டி பார்க்காத தன்மை மத்திரிகளுக்கு கேட்டால் செலவழிக்காத தன்மை மதுர சாக்களுக்கு செலவழிக்காத தன்மை பாடசாலைகளுக்கு செலவழிக்காத தன்மை பக்கத்தில் வீட்டிய உறவினர்களை கூட எட்டு பார்க்காத அளவு எனக்கு மாத்தான் எனக்கு மாத்தான் என்னுடைய குடும்பம் மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்றே சொன்னேன் ஒரு நாடு எனக்கு விடுபட்டது அதை முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டும் பொலிட்டிக்கல் கல்விக்கிலே ஒரு நாட்டை ஆட்டி படைத்தான் ஒருவன் நுங்குக்கு அடுத்தது ஒரு நாடு தெரியும் தமிழ் ஆங்கிலம் அபி எஹிப்தி படைத்தார் என்ன வார்த்தை பாவித்தார் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளவன் நான் எதையும் செய்வேன் கூட நான் நினைக்கின்ற முடிவை கொடுக்க வேண்டும் என்றால் பாணியது கண்ணியமானவர்களே தை செய்யும்ார சீத்தோர்ட்டான் பேசக்கூடாது மீடியாக்களை முடக்குவேன் என்றால் நீ ஒரு அழிவு வரலாம் அது லேட்டாக வரலாம் கண்ணியமானவர்களே கைப்பூல் இல்லையா நீல் நி மிஸ்டைய பெரிய பொருளாதார வளம் இதனுடைய கையில் நான் நினைத்தவர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வேன் கிபித்துகளுக்கு மாத்திரம் தான் சேவை என்னுடைய இனம் என்னுடைய இனத்துக்குத்தான் என்னுடைய சேவை என்னுடைய இனத்துக்குத்தான் என்னுடைய இனத்துக்கு தான் இந்த ஆட்சி செய்தாலும் அவன் ஒரு குட்டி பெறாம் என்ன நடந்தது காட்டினான் ஆடினான் ஒரு மூசா அலைசலா பிறக்க கூடாது எத்தனை குழந்தைகளை கொன்று எத்தனை ஆண் குழந்தைகளை கொன்றான் பிறந்த குழந்தை தாயுடைய பார்வையிலுள் முடற் பால் குடிக்காமல் அந்த பிள்ளை ஜனாதாவாக மாறும் ய்டாக மாறும் பெண்ணிடம் மண்வட்டையோடும் கத்தியோடும் அவட்டி படைத்தான்னா பிரச்சனை மடியில் மூசாலி சாத்தி அல்லா வளர்த்தான் மடி வளர்த்தான் கொஞ்ச கொஞ்சம் வளர்க்க வைத்தான் முத்தம் பட்டு முத்தம் வளர்க்க வைத்தான் வளர்ப்பு பிள்ளையாக்கினான் மடைய நாட்டினால் எவ்வளவு பெரிய பைத்தியகாரன் ஆகி விடுவான் கண்ணியமார்களே என்ன நடந்தது காட்டி என்னுடைய பைக் கண்ட்ரோல் என்னுடைய கைக்குள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் நினைத்தவர்களுக்கு நீர் நினைத்தவர்களுக்கு விவசாயம் செய்ய முடியும் நினைத்தவர்களுக்கு நீர்ப்பாசனம் நினைத்தவர்களுக்கு மின்சாரம் என்று இனத்துவே நீ ஒரு கடலில் போகும் பொழுது எந்த கடலை காட்டி பை கண்ட்ரோல் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்றானோ அந்த கடலுக்குள் மூன்றடித்தான் இன்று வரைக்கும் உடம்பை பாதுகாத்திருக்கிறான் கெய்ரோவில் கண்ணியமானவர்களை பார்த்தவர்களும் இருப்போம் நாளை நா அவரை பார்ப்பதோ விவாதமானவர்களே வைத்திருக்கிறான் பக்தி பத்த வைத்து சாம்பிராணி படித்து துடைத்து அவருக்கு வாசம் போடுவதற்க இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு இதுதான் முடிவோ என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் அலித்தான் நாசமாக்கினார் கண்ணியமானவர்களே இதே நான் சொல்லிவிட்டேன் எகனாமிக்கல் செல்விகள் பிரதானமான மூன்று ஃபீல்டுகள் தான் பொருளாதார நீ தான தர்ம கொடு நீ ஏழைகளுக்கு விதவைகளுக்கு கொடு மசூருக்கு மதரசாவுக்கு பாடசாலைக்கு பொது பணிகளுக்கு என்று செய் வெள்ள அனர்த்தம் நீ செலவழி ஆபத்து செலவழி இங்கு இப்படியான சேவை செலவழி என்று சொல்லப்பட்டது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் ஊத்தி தூ அது என்னுடைய டெக்னாலஜிய சம்பாதித்தது என்னுடைய தொழில்நுட்பம் என்னுடைய பாவிட்டு நான் சம்பாதித்தது என்று வாயால் சொல்லாவிட்டாலும் சிந்தனையில் வந்தால் நான் காரும் போன்ற திங் பண்ணுகிறேன் காரணைய நடந்தது தெரியும் அந்த கோர்வைகளை தூக்குவதற்கு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு தான் தூக்கும் தனு அனா கஷ்டம் சிரமப்பட்டு தான் தூக்குவார்கள் கீர்த்து அவருடைய கலைஞர் ஸ்டோருடைய கீ எங்களுடைய ஸ்டோரும் எவ்வளவு பெரிய கேட் போட்டாலும் போட்டாலும் எவ்வளவு பெரியாலும் கூடி போனால் ஒரு மூணு கீ நமக்கு எடுத்து ஒரு அந்த கீ எல்லாம் சாதிகளை ஒரு கோர்வையில் போட்டால் கூடி போனால் ஒரு கிலோ வருமா சந்தேகம் அவ்வளவு நம்முடைய பணம் ஏன் காரும் போன்று கஞ்சத்தனம் ஏன் காரண் போன்று இருக்கம் ஏன் காரம் போன்று சுயநலம் கண்ணியால் சிறவழி வாரி வழங்கி கொடை வண்ணலாக கொடு இல்லை நான் என்னுடைய சிறந்தா சம்பாதித்தது கொடுக்க மாட்டேன் ஆடம்பரமாக உடுத்துக்கொண்டு தாம்பிகமாக ஒரு பவனி வருகிறார் வரும்பொழுது கண்ணியமானவர்களே அப்படியே பூமிக்குள் சுழி வாங்கப்பட்டார் அதுவும் இந்த மிஸ் தான் அவனும் மூசாலித கூட்டத்தை சேர்ந்து வந்தான் அந்த புலி ஆரம்ப காலத்திலே அப்படி புலி சுழிவாங்கப்பட்டான் தர்பாரையும் சேர்த்துக்கு சொல்லி வாங்கினோம் வரலாறு பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலே ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டராக செயல்பட்டது அந்த காலத்திலே ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மையம் உலக மக்களுடைய பொருளாதாரத்தை குவித்த இடம் பின்னால் எப்படி தெரியுமா இன்டர்நேஷனல் டஸ்ட்பின் சர்வதேச குப்பை தொட்டி குப்பையாக மாறும் செலவழிக்காத பணம் வெள்ளத்துக்கு போகும் நெருப்புக்கு போகும் திருநெனைக்கு போகும் ஏமாற்றப்படுவோம் கொள்ளுவைக்கப்படுவோம் எப்படியோ போகும் கண்ணியமானவர்களே அந்த வேல்பேர் சென்டர் என்று சொல்லும் பொழுது நவீன கால வேல்பேர் சென்டரை நியாபடுத்த வேண்டும் எவனுக்கும் பயப்படாமல் என்னுடைய உரிமையோடு நான் சொல்கிறேன் கண்ணியமானே ஒரு வேல்ட் சென்டர் தாக்கப்பட்டது வல்லரசு அந்த விஷயத்தில் பரஸ்தீலே சூரியாவிலே சவுதியிலே குவைத்திலே துபாயிலே கிட்னியாவிலே எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் மாணிக்கம் மரகதும் ஐரோடியம் இருக்கிறதோ அந்த நாட்டுக்குள் மூட்டிவிட்டு திருடிய பணம் திருடிய பணம் அங்கே யார் தாக்கினார்கள் ஏன் தாக்கினார்கள் என்ற சைடை நான் பேசவில்லை என்பதை அவனுக்கும் பயப்படாமல் நான் சொல்ல நினைக்கிறேன் அங்க கருபார் இவனுடைய என்றால் பயப்பட வேண்டும் எனக்கான பேசுவதற்கு பல விடங்கள் இருக்கின்றன செல்பிஷ் எல்லாவற்றிலும் இருக்கிறது படிப்பில் இருக்கிறது கிளாஸ்ல இருக்கிறது ஊருக்குள் இருக்கிறது பதவியில் இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறது எல்லா விடயத்திலும் இருக்கிறது பிரதானமான மூன்று துறைகளை முன்வைத்து ஸ்டேட்டர் செல்பிஷ் பொலிட்டிக்கல் செல்பிஷ் எக்கனாமிக்கல் செல்பிஷ் மூன்று துறைகளுக்கும் உதாரணங்களோடு முன்வைத்து கண்ணியமானவர்களே யாரிடம் இருக்குமோ தெரிந்துங்கள் இல்லாவிட்டால் ஆபத்து பொதுநலமாக மாற்றுங்கள் தாராளத்தன்மையை கொண்டு வாருங்கள் விசால மனப்பான்மையோடு சிந்தைகள் இறுதியா ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி முடிக்கிறேன் அவர்கள் சொல்கின்ற ஒரு எறும்பை விட கேவலமானவர்கள் அந்த பெண்ணுடைய அந்த அரசியுடைய நிகழ்வு வருகிறது அல்லா அந்த நபி மூலம் அந்த சூறாவை பேரன் தெரியுமா சூரத்து நமல் எறும்பு ஏன் ஒரு சில ஆயத்தில்தான் ஒரு சில வார்த்தை பேசியது என்ன தெரியுமா குதிரைகளை வரும் பொழுது எறும்புகள் எல்லாம் வெளியே வந்து சுரை மாலை சர்த்திருக்கிறார்கள் கூட்டம் உயர்த்திருக்கிறது அந்த எறும்புகள் கண்ணுக்கு விளங்காது ஓர் எறும்புதான் கண்டது படையை ஒரே ஒரு எறும்பு கண்டது அந்த படையை ஆபத்து வருகிறது கூட்டத்துக்கு ஊருக்கு சமூகத்துக்கு சொைட்டிக்கு ஒரு அழிவு நாசம் என்னுடைய தக்கவை சமூகத்தை விட்டுவிட்டு பதவியை பாதுகாத்தால் என்ன செய்தான் எறும்பு தான் ஓடி போய் வந்திருக்கலாம் நான் தப்பினால் போதும் நான் படைத்தால் போதும் என்னுடைய உயிரை காப்பாற்றினால் போதும் என்னுடைய குடும்பம் தப்பினால் போதும் நான் என்னுடைய பதவி தப்பினால் போதும் என்று எந்தெந்த துறைகளில் யார் சமூகத்தை விட்டுவிட்டு சமூகத்தை பலிக்கிடவாக்கிவிட்டு தன்னுடைய பதவியையும் அந்தத்தையும் தன்னுடைய அமைச்சு பதவியையும் பாராளுமன்ற ஒரு புரிமையையும் யார் பாதுகாப்பாரோ குரானில் அல்லாஹ் சொல்கின்ற எறும்பை விட தேவமான அந்த எறும்பை சொன்னது ஏ எறும்பினமே என்னுடைய என்னுடைய இனமே என்னுடைய சமுதாயமே உங்களுடைய பங்குகளுக்கு அவர் உயரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் விளங்காமல் உங்களை மிதித்து தகர்த்து உடைத்து உங்களை அழைத்து விடக்கூடாது வேண்டும் என்று அல்ல விளங்காமல் நீங்கள் எல்லோரும் பந்துகளுக்குள் போய் நுழைந்து விடுங்கள் என்ற கமனான பொதுவான சிந்தனை பொதுநலம் செல்பிஷ் இல்லாமல் அந்த எறும்பு பொதுப்படையாக பேசியதை குரானில் கோத வைத்திருக்க என்றால் எறும்பை விட கேவலமானவன் சுயநலவாதி எந்த சிந்தனை எடுப்போம் பெரிய தலைப்பு நீண்ட இன்னும் பல துறைகள் இருக்கின்றன பெரிய சிறிய தலைப்புகள் ஏராளம் இருக்கிறது எந்த துறையில் என்னை விட இவன் முன்னேறக்கூடாது என்னை விட இவன் பெரியாலாக கூடாது என்னை விட மாஸ்கரிக்க கூடாது என்னை இவன் சம்பாதிக்க கூடாது என்னை விட நடக்க கூடாது என்னை விட கஷ்டமரிக்க கூட கூடாது என்னை விட இவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது என்னை குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்னை விட கமையிலே பெரியாளாக ஹீரோவாக இவன் வரக்கூடாது என்னுடைய இந்த அந்தஸ்தை அவன் அடையக்கூடாது என்று எந்தெந்த துறைகள் செல்பிஷ் இருக்குமோ செல்பிஷ் உடைய முடிவு அழிவு நாசம் கேவலம் என்பதை சிந்தனை கொள்வோம் எல்லாம் நம்மை செல்பிஷ் செய்யவிட்டும் பாதுகாப்பானாக தலைமுடைய பாவங்களை மன்னித்தருளையாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்த உழையாக உட்கார் உரைகளுடைய பாவங்களை மன்னித்த உலகை தருவாயாக உண்மையான அகலாக்கை தருவாயாக தாராள மனசை தருவாயாக விட்டுக் கொடுக்கின்ற பண்பை தருவாயாக மற்றவருடைய உரிமைகளை மதிக்கின்றவர்களாகவாயாக யாரும் எந்த துறையில் முன்னேறினாலும் பொறாமையை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக கண்திருஷ்டியை விட்டு துறைகளில் எதையும் விரும்ப மாட்டாயோ அந்த வெறுப்பான தன்மைகளை நம்மை விட்டு இல்லாமலாக்குவாயாக வாழ்ந்து களிமா வர்ணிக்க கூடிய பாக்கியை நம் அனைவருக்கும் தந்தருவையாக